மேலோர் கீழோரை பற்றியிருப்பதும் கீழோர் பேரோரை பற்றியிருப்பது எனக்கு அர்த்தம் அன்பினாலேயும் பட்டுவதுண்டு அச்சத்தினாலையும் பட்டுவதுண்டு ரெண்டு காரணம்தான் அதாவது மேலோர்களை பட்டுவது காரணம் என்னன்னா அச்சம்தான் காரணம் அச்சத்தின் காரணமாக மேலோர் மேலே நம்பிக்கை ஏற்படுகிறது அது அன்பு ஏற்படுது அப்போ அந்த மேலோர்களுக்கு அந்த பற்றி கொண்டு கீழோர்களுக்கு தொடர்பு எப்படினா அன்பின் மிகுதியினால்தான் அவங்க தொடர்பு கொள்கிறாங்க அச்சம் இருந்தாலும் கூட இவன் நம்மிடத்தில் ஒரு அன்பு காட்டுகிறான் அந்த அன்புக்கு தக நாம் அவடத்துக்கு அனுகிரகம் என்று சொல்கிறான் அதுதான் கீழோர்களுக்கு இவ்வளோ தொடர்பு கொள்வது அவங்க இவருடைய அன்பை பொறுத்து தான் அவர்கள் நலம் செய்வார்கள் வர்கள் என்பது கருத்து அப்படி அன்பு தரம் மாறி அவர்கள் நல செய்வதற்கு அது கருணைன்னு பேர் அது அறக்கரணை மணக்கரண் ரெண்டு விதம் அவர்களை தண்டித்து திருத்தி ஆட்கொள்வதும் உண்டு நேரடியாக ஆட்கொள்வதும் உண்டு அவருடைய மனவரிவாதத்தை அனுசரித்து அதனால் தெய்வத்தின் மேலே கரதெல்லாம் மேலோர் கீழோர் கீழோர் மேலோர் இடத்துல பக்தி பக்தி மாதிரி அது பக்தி ஆகும் அது தேவபக்தி என்று பெயர் அதே போல் குரு பக்தின் பேர் அதே போல தான் தேசபக்தின்னு பேர் தேச நிலைக்கு தேசபக்தி தான் அப்புறம் கணவன் கணவன் மேலே மனை வைக்கிறது பரிபக்தி அது அப்படி தான் இதெல்லாம் உயர்ந்த நிலை பிள்ளைகள் மேலே பெரியோர்கள் பெற்றோர்கள் விற்கிறது பாசம்னு பெறதுக்கு அந்த பாசமானது குற்றங்களை பார்க்காது குணத்தையே பார்க்கும் அதான் பாசத்தினுடைய மகிமை அதே போல் ஒத்த நிலவு உள்ளவர்கள் ஒருவருக்கு ஒரு பெரிய அமைப்பது நட்புன்னு பெறுறதுக்கு அந்த நட்பு அப்படிங்கிறதும் உண்மையான நட்பையாக இருந்தாக குணங்களை பார்க்காது குணங்களை பார்க்க குட்டத்தை பார்க்கறாங்க போய் நெல் பார்ந்தால் குட்டத்தை பார் குணத்தை பார்க்காது அது காலப்போகல் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் மக்கள் மேலே வைக்கிறதெல்லாம் பாசகன்னு பேர் அதான் சொல்கிறது இப்படி கணவன் மனை மேலே ரெண்டு பேர் அன்பின்மே இருக்கிறதெல்லாம் காதல்னு பேர் அதுக்கு முதலாளி மேலே பிரியம் வைக்கிறான் ஒரு தொழிலாளின்னு சொன்னால் அந்த தொழிலாளி அச்சம் அச்சத்தோடு கூடிய அன்பு அது அதே போல் மதராள் இருக்கிறாருன்னா அவர் ஆசையினோடு கூடிய அன்பது ஆசையோடு கூடிய அன்பு இவரால் காரியம் நடக்கணும் என்று ஆசையினாலே அனுபவிக்கிறது இப்படி ஒருவருக்கு ஒரு ஒரு இந்த தொடர்புக்கு தான் பக்தின்னு பேர் அது அன்பு அடிப்படை அச்சம் அடிப்படை இந்த ரெண்டு காரணத்தினால்தான் செய்யப்படுதும் அத்தகைய பக்தி தான் நிஷ்காமம் காமியம் என்று சொல்லப்படும் அது மேலோர் மேலே வைக்கிறது தன்னுடைய ஆற்றலுக்கும் மிஞ்சினவர்கள் மேலே வைக்கிறதுன்னு அர்த்தம் எல்லாவற்றிற்கும் மேலான இது இறைவன் மேலே வைக்கிறது அது உண்மையான பக்தி அங்கே வைக்கிறது கூட அச்சத்தின் காரணமாகவும் தான் அன்பு ஏற்படுது அங்கே இங்கே உள்ள அச்சம்தான் என்ன செய்யறது கஷ்டமா இருக்கு பகவான் மேலே நம்பி அவங்க வழிபாட்டாதான் நமக்கு நான் பய நீங்கும் கஷ்டங்கள் போகுமாறா என்ற அச்சத்தினால தான் அன்பிக்கிறாங்க வைக்க மாட்டோம் அவர் மேலே அன்புக்கிறாங்க என்ன காரணம் அச்சம்தான் காரணம் அதனால அத்தகைய ரெண்டு விதம் என்ன முன்ன சொல்லப்பட்ட மாதிரி காமியும் நிஷ்காமி பேர் காமி பக்தினால போக பாக்கியங்கள் கிடைக்கும் கிருஷ்ணா பக்தி நாள் ஞானம் கிடைக்கும் இந்த ரெண்டுக்கும் அடிப்படை என்னன்னா அன்புதான் காரணம் அன்பில் உயர்வு தாழ்வுக்கு தகுந்த மாதிரி பலனும் உயர் கிடைக்கும் இந்த அடிப்படையில் தான் தொடர்பு என்று தெரிஞ்சுக்கொண்டோம்னா இது வரக்கூடிய பாடல்களில் பத்தி இதில் விளக்கம் யாவர்க்கும் சான்றாகி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நான் சாட்சியா இருக்கிறேன் என்றும் என்றும் ஜகத்துள்ளோருக்கெல்லாம் சாட்சியா இருக்கிறேன் அன்றைய பண்ணிக்கணும் மகத்துலே அகத்துலே நின்றாலும் அப்படி சாட்சியாகி எங்க இருக்கேன் அகத்திலே நிற்கிறேன் உள்ளத்திலே அந்திரியாம இருக்கிறேன் இருந்தாலும் கூட பழகிய பக்தியை நன்றி அவர் எந்த என்னோடு பழக்கம் வைத்து அன்பு பாராட்டுறாலும் அது அளவுக்கு அல்லாமல் மகத்தினால் யஜ்யாதி கர்மங்களினாலே தானத்தால் தான தர்மத்தினாலே மாதவத்தான் சிரேஷ்டம் பொருந்திய தவங்கள் கிடைச்ச சாயந்திரமாதிரி தவங்களினாலே மற்றொரு முகத்தினால் இன்னும் எத்தனை துறையாக இருந்தாலும் சரி ஒருவருக்கும் முன்னிற்கும் அவன் அல்லேன் அது யாராக இருந்தாலும் அன்பு அடிப்படையில் தான் நான் அவர்களுக்கு தொடர்பு கொள்கிறேன் வழிய விஜா தான தர்மங்களோ அல்லது தவங்கள் செய்தாலும் கூட அன்பின் அடிப்படை இருக்கான்னு பார்த்தா அனுகுரம் பண்ணுவேன் ஆனால் எல்லாவுடைய உள்ளங்கள் நிறைந்திருக்கிறேன் அவர்களை விட்டு நான் இல்லை இருந்தாலும் இன்னொன்று தொடர்பு அன்பு என்கிற ஒரு அடிப்படையில் பழையநாளன்றி கிடைக்காது என்பது முன்னரையாக சொல்கிறார் பக்தி மார்க்கம் அப்படின்னு சொன்னால தீவிரமான அன்பு இருக்கணும் எந்த அளவுக்கு தீவிரமான அன்பு இருக்கு அந்த பலன் கிடைக்கும் செயலுக்கு ரெண்டாம் தரம் பலன் மனதினாலே செய்யக்கூடிய அந்த அன்புக்கு தான் முதல் பலன் தான தர்மங்கள் செய்யலாம் அன்பில்லாமல் செஞ்சமுன்னா பலன் குறைவுதான் பொருள் தியாகத்தின் காரணமாக பலன் உண்டு அன்பில்லாதனாலே படம் அனுகிரகம் கிடைக்காது எஜ்யாக கிரமங்கள் செய்யலாம் டம்பமாக செய்யலாம் பெருமைக்கு செய்யலாம் செஞ்சால் அந்த பொருள் தியாகத்துக்காக ஒரு பலன் உண்டு அதனால் ஈஸ்வரன் அனுகிரம் கிடைக்காது வியாபாரம் மாறுதெல்லாம் வியாபாரத்தில் ஒரு ஒருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல எந்த அளவுக்கு கொள்ளுதல் கொடுத்தல் வாங்குதல் இருக்கோ அந்தளவுல லாப நஷ்டமாக ஏற்படும் அதுக்கு மேலே அதுபோல் இங்கே எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறோமோ வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு பலன் உண்டே வழியா அதிகமாக கிடைக்கும் ஆனால் பக்தர்களுக்கு அப்படி இல்லை அது அனுகிரக சக்தி வச்சிருக்கார் அதில் விசேஷமாக கிடைக்கும் எனக்கு அஞ்சு தூரில் அனுக்கிரம் ஒன்று அருளல் தமிழில் அந்த அருளல் சக்தி பக்தனுக்கு ஒருவனுக்கே உண்டு மற்றவர்களுக்கெல்லாம் கர்மானுசாரமாக கொடுப்பார் அவ்வளோதான் வியாபாரத்தில் காசுக்கு தான் சரக்கு தேவை கிடைக்க முடியாது வேற ஒன்றும் கிடைக்காது ஆனால் அந்த காசுக்கு திறன் சிறக்கு கொடுக்கக்கூடிய அவனிடத்திலேயே ரொம்ப நண்பனாக இருப்பானே ஆனால் சும்மாவும் கொடுப்பார் எடுத்துக்கு போப்போம் அப்படின்ட்டு நமக்குள்ளே என்ன அப்படின்னு காசுக்கு கொடுத்தும் கூட இன்னும் சில சரக்குகள் இலவசமாக கொடுக்கறது உண்டு அன்பின் காரணமாக அப்படி போல் அன்பு இல்லைன்னு சொன்னாக்க வியாபார ரீதியில கொடுக்கறது காசு கசார கிடைக்கும் அவ்வளவு அதனால தான் சொல்ற மகத்தினால் யஜ்யா கர்மங்களாலே தானத்தினால் தான தர்மம் செய்யறதுனாலே தவத்தினால் பெரிய பெரிய தவங்கள் செஞ்சாலும் கூட என் அன்பு இல்லைன்னாக்க பலன் கிடைக்காதுங்கிற என்ன சும்மா உட்காந்துருக்கீங்களா தலை கூட ஆட்டோமேட்டிக் இருக்க இங்கனது உள்ளாயிருக்கத பொருளும் எதுக்கும் உள்ளாகியான் நிற்பன் முழுதும் தருகுவனெல்லாம் சகலமும் அழிவதென்றனால் ஓங்கிய முனிவர் பிதிரர் மற்றும் வர் ஒளிமிகும் வேறு ஆங்கொளி மிகுந்தோர் யாவரேயாக அவரும் என் உண்மையை அறியார் மீண்டும் சொல்றார் இங்கு எனது உள்ளாயிருக்க எப்பொருளும் எல்லா பொருளும் நான் உள்ளா இருக்கேன் அந்தரியாமையிருக்கிறேன் எதுக்கும் உள்ளாகி யான் இருப்பன் எல்லா பொருளும் என்னிடத்தில் இருக்கே அந்த பொருளத்தில் உள்ளத்தில் நானும் தான் இருக்கேன் இப்படி கடந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது தாங்குவன் முழுதும் நானே எல்லாத்தையும் ரசிக்கிறேன் எல்லாம் தருவுவன் எல்லாம் சீர்கிறவன் அவன் தான் சபலமும் அழிவது என்னால் எல்லாம் நாசம் அடைகிறது என்னால் ஓங்கிய முனிவர் பிதிரர் மற்றும் ஒம்பர் ஒளிமிகும் இந்திரர் வேறு அங்கு ஒளிமிகுந்தோர் யாவரே ஆக அதாவது மேன்மை பொருந்திய முனிவர்கள் பிதிரர்கள் மற்றும் தேவர்கள் ஒளிமிகுவும் பிரம்மதேவர் பிரம்மான் சீட்டி வரத பிரம்மன் அதே போல இந்துவர்கள் வேறு இதற்கு வேறாக ஆங்கு ஒளிமிகுந்தோர் இன்னும் வேறு இருந்தாலும் அவர்களெல்லாம் ஒளிமிகுந்திருந்தாலும் கூட யாவரேயாக யாராக இருந்தாலும் அவரும் என் உண்மையை அறியார் அவர்கள் கூட அந்த என்னுடைய அனுக்கிரகம் இல்லாமல் அவர்கள் அறிய முடியாது அந்த அப்படிப்பட்டவர்கள் கூட முழுமையாக என்ன அறிய முடியாது எப்படி அறிய முடியும் பக்தி இருந்தால்தான் என் மேலும் எந்த அளவுக்கு பக்தி இருக்கு அப்போதான் என்னை பற்றி உண்மையாக தெரிந்து கொள்ள முடிய முடியாது அவர்களும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது அவரும் என் உண்மையை அறியார் என் உண்மையை தெரிந்து முடியாது அப்படின்றார் சந்தகம் வேதம் யாகையும் பரமா சாற்றவும் படுவதிங் எனையே அந்த நாரெல்லாம் எழுதினாலும் அங்கியீர்ப் போற்றுவதனையே எந்த லோகத்தும் பிதாமகன் முதலாம் யாவரும் இறஞ்சுவாதனையே சிந்தையை ஒருக்கி யோகிகள் உளத்தே தியானமுற்றிருப்பதும் எனையே இப்படி காலபலத்தைகளை சொல்றார் காணபிரமம் எப்படி இருக்கு நான் காணபுரமாக இருக்கிறேன் நான் எதே விவகாரமாக இருந்தால் சுத்த பிரம்மம் இப்போது விவகாரத்தோடு உண்டு இப்போ நான் காணபுரமாக இருக்கிறேன் என்னுடைய நிலை எல்லாவற்றையும் நான் தான் அறிந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்னை இல்லை என்பது கருத்து ஏதாவது கடல் ஒருவரையா சங்கதம் வேதம் யாவையும் பரமா சாற்றவும் படுவது இங்கு எனையே எப்பொழுதும் வேதமானது ஒரே ஒரு வசதியாகிடம் ஒன்றுதான் சொல்வது என்னத்தான் பிரபலம் சொல்லமாக எண்ணெயைத்தான் வேதம் சொல்லுது இதுதான் அடிப்படை ஆனால் யோகா திசையில் பல்வேறு விதமாக என்னை வணங்குகிறார்கள் அது எப்படி அந்த மாதிரி எல்லாம் அந்த பிராமணர்கள் எல்லாம் வேள்வையினாலும் அங்கேயே போற்றுவது என்னையே அக்னி மேலை புரோகிதம் என்று ஆரம்பித்து நெருப்பில் எல்லாம் போடுறாங்க எல்லா சாமான் போட்டு கடைசியில் போட வேட்டிக்கலாம்னு போட்டுறாங்க அப்போ போட்டால் என்ன அந்த அக்னி பகவானுக்கு மூலமாக போகுதுன்னு நம்பிக்கையில் போடுறாங்க ஆனாலும் நான் தான் இதை ஏற்றுக்கொள்கிறேங்களே ஏற்றுக்கொண்டு பிரேரணை பண்றேன் இவர்கள் இந்த கோரிக்கையை வைத்து இந்த மாதிரி பொருள்கள் தேகம் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு இந்திரனே அல்லது நவகிரகங்களே லட்சுமி சரஸ்வதி யார் கோரிக்கையோ அவங்க செய்வாயாக உத்தரவு போகிறார் அவங்க செய்யறாங்க நான் தான் ஏற்றுக்கொண்டேன் காரணப்புறமும் எங்கே நிறைந்திருந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு சங்கல்பன்கள் அவர் தான் செயல்படுத்துறத மற்ற ராமரபத்தில் உள்ள உருவங்கள் இது முன்னே சொல்லியிருக்கு நம்ம சரீரத்தை பார்க்கணும் சரீரத்தில் ஜீவன் அந்த கணத்தில் பிரதிமத்து கொண்டு அந்த கணத்தில் சங்கல் பண்ணுறான் நான் போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ போக வேண்டும்ன்னு சொன்னாக்கா சங்கல் பண்ண போ சங்கல் போகுது கால் தான் போகுது கால் போகும்போது உடம்பும் போகுது போகுது கொடுக்க வேண்டும் எவனுக்கு அந்த சங்கலம் பண்றான் கைதான் கொடுக்கும் இவன் சங்கல்பம் கொடுக்கறதில்லை பார்க்க வேண்டும் இந்த பொருளை என்னன்னா கண்ணுதான் பார்க்கற வழிய மனசு இங்கே பார்க்கறது சங்கல்பம் பார்க்கறது இல்லை சங்கலம் பண்ற ஜீவன் மனதின் மூலமாக பார்க்கிறான் எப்படி பார்க்கறான் இந்திரியங்கள் கருமேந்திரன் ஞானேந்திரியன் மூலமாக தான் பார்க்கிறான் ஞானேந்திரியங்கள் கருமேந்திரம் சோழ சேர்த்துள்ளதான் தங்கி இருக்கு அதனால் தோழசி விவகாரம் இருக்குங்க அதே இங்கே பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூத காரிய பிரபஞ்சம் அதில் தான் ஈஸ்வர் நிறைந்திருக்கார் சங்கரம் பண்றார் ஆங்காங்கு உத்தரவு வர்றார் யார் யஜா கர்மங்கள்ல செய்யும்போது என்னென்ன யாகமா அல்லது சரஸ்வதி யாகமா நவகர யாகமா துர்கை சண்டி யோமம் எந்த பண்ணாலும் பண்ணுங்க ஏற்றுக்கொன் நான் ஏற்றுக்கொண்டு நான் அவர்களுக்கு உத்தரவு போடுகிறேன் அப்படிங்கிறார் அங்கே எங்கேயும் போறதில்லை அங்கே இருக்கார் ஏ அங்கே நிறைஞ்சிருக்கல்லவா அந்த அகிலும் இருக்கார் போட போடக்கூடிய பொருளும் இருக்கார் போடவனுடைய அவன் உள்ளத்திலும் இருக்கார் அவன் அடுத்தார் எல்லாருக்கு எங்க போறது அங்கேயும் ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கிட்டு சரி இவர்களுக்கு சங்கல்பெண்ணவோ அந்த கோரிக்கையை நீ செய்வாயாக என்று உத்தரவு போடுறார் அவங்க செய்கிறான் அவங்க செய்யறது எப்படி நேராக செய்கிறாங்களா அவங்க நேராக செய்ய அளவுக்கு இங்கே பண்பாடு இருந்தால் வருவாங்க தேவை இருந்தால் இன்னும் வரமாட்டாங்க அவள் அவன் நடைமுறைகளும் செய்கிறது அவங்க இதுதான் இப்போ நடக்கிற விஷயம் இதை இந்த உண்மையை தெருங்கிக் கொள்ள முடியாததுனால ஏகத்தின் வந்து வந்ததுன்னு சாமானிய மக்களுக்கு நம்பிக்கை அது செய்கிறவங்களுக்கு அதுதான் வேதமாக தான் சொல்லுது எஜ்யா செஞ்சேன் என் பலன் கிடைக்கும் என்று அது அதனால் தான் சொல்லுது ஆனால் வேதந்தத்தில் இந்த விளக்கம் தான் வேதாந்திர விளக்கம் ஒரே காரணப்பிரம்தான் அங்கே அதை ஏற்றுக்கொண்டு மற்ற மூர்த்தங்கள் உத்தரவு அந்த மூர்த்தங்கள் கூட நேரடியாக செய்கிறதில்லை அவன் அது மணி தான் செய்கிறாள் நேராக சண்டி உணம் பண்ணுறோம் சண்டி தேவி மகிழ்ச்சி அடையதான் நாம் சந்தோஷப்பட்டுக்கிறோம் அது இவர்தான் ஏற்றுக்கொண்டு என் சண்டி தேவி உனக்கு செஞ்சிருக்காங்க அதனால் நீ போய் அனுகிரகம் பண்ணுன்னு சொன்னால் அவங்க அணுங்கன்னு ஒன்றும் வரவே இல்லை என் உன்னால் வந்து என்னை கூப்பிட்டு ஆமாம் அனுப்புனாரு நான் செய்கிறேன்னு சொல்கிறேங்க நான் சொல்லதில்லை இவர்களுக்கு கோரிக்கை எதுவோ அந்த கோரிக்கை நிறைவேற்ற சூழ்நிலை அமைக்குது அவ்வளோதான் இப்போ இவர்களுக்கு ஆயில் வருது அதில் பொருள் வருது புகழ் வருது பதவி விருது ஏதாவது இருக்கும் அதுவும் சூழ்நிலையில் அவர்கள் கொடுக்க சொல்கிறார் அவ்வளோதான் அது கிடைக்கும் அப்போ என்ன நினைக்கிறாங்க அந்த யோகம் பண்ண யாகம் பண்ணேன் அவர் கிடைச்சது என்று சொல்லிக்கொடுவாரு அது சொல்வது அதுதான் அதனால் நான் இதில் நம்பிக்கை வைத்திருக்கேன் செய்கிறார்கள் இவ விவகாரம் நடக்குதுன்னு சொல்றார் தானபுரத்து அது விவாதத்தின் இதை தெரிந்த நிலை இந்த உண்மையை பாவ மக்கள் அறிய மாட்டார்கள் என்று சொல்றார் அதனால தான் இந்த முன்பாடு சொன்னது யாரா இருந்தாலும் ஏன் உண்மையை அறியார் தேடி முடியாது அதனால வேள்வையினால் அங்கியில் அக்னியில் போற்றுவது என்னையே எந்த லோகத்தும் பிதாமகன் முதலாம் எல்லா லோகங்களிலும் பிதாமகன் பிரம்மதேவன் முதலாக யாவரும் இறங்குவது என்னையே எல்லோரும் என்னை வழிபடுவது என்னத்தான் காளிம்மனை கும்பிடுவான்சே மாரியம்மன் கூட்டியா என்ன தான் கும்பிட்றாங்க மாரியம்மன் காளிம்மன் அங்கே கிடையாது எங்க இருக்காங்க அவங்க இருக்கிற வேலை வேற இங்கே உருவந்தான் இருக்கு கலியமன்ல செஞ்சது அப்போ என்னம நல்ல தான் கும்பிடுறேன் நாங்கள் தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் என்ன வழியே காளிமண்ணில்ல மாரியம்மன்ல ஆனால் பாவனை உங்களுக்கு காலியம்மன் உக்காந்துருக்கு அதனால நான் கும்பிட்டேன் பாவனை சரி அப்படியே இருக்கட்டும் இனி செஞ்சு பலனுக்கு நான் தரேன் பண்ணான் இப்போ எங்கே இருக்கார் அவரு அந்த மாரியம்மனாக இருக்கிறது காரணப்புரமன் தான் காளிமணாக இருக்குது பாரம் சிவன் உருவத்தில் இருக்கிறது அப்பதான் இப்போ நம்ம கும்பிடுறேன் சங்கராச்சியாரிய உருவத்தில் அதுதான் இருக்குது அவர் சங்கருக்கு செஞ்சுதான் அவர் பானை பண்ணுறோம் அதை நம்ம குருமுறை செஞ்சால் நம்ம பானம் பண்ணுறோம் அங்கே காணப்படும் வந்து அதுக்கு வேறு என்ன இருக்கு ஒவ்வொரு அணுகிலும் இருக்கார் அங்கேயும் இருக்கார் அப்போ நான் நினைக்கிறான் சங்கராச்சாரம் மேலே பெரிய பெரிய செய்கிறோமா ஓஹோ இவன் சங்கரா பக்தனா அதுவே ஞானம் கொடுப்போன்னு கொடுக்குறார் அவ்வளோ குரு பக்தி குருநாதர்கள் செய்கிறோமா சரி குருவின் மூலமாக என்னையே வணங்குறான் அவன் குருபக்தி இருக்கிறதுனால கிஷ்ட வரிசத்தில் நிறைவேற்றுவோம் இல்ல முருகபக்தி முருகர் முருகர் மூலமாக அவன் பாக் விரும்புகிறான் அப்படியே செய்வான் போறார் பகவான் கேது சொல்றாரு யார் எந்த உருவத்தில் என்ன வணங்குகிறார்களோ அந்த உருவத்திலேயே அனுகிரமையான்னு சொல்றான் இந்த கருத்து சொல்றது பகவத்கீதைக்கு அடிப்படை ஈஸ்வரகேதி தான் நடிப்பதும் அதனால்தான் இதுதான் உன் மீன் பிதாமகன் முதலாம் வியாபாரம் இறங்கியது எனையே சிந்தையை யோகிகள் உழைத்தே ஞானமுற்று இருப்பதும் எனவே மனதை ஒடுக்கி ஒருமுகப்படுத்தி அந்த உபாதன தெய்வம் அல்லது காரணபுரமம் சுதபிரமம் என்று பாவனையோடு செய்கிறார்கள் என்னத்தான் நான் உள்ளத்திலும் இருக்கேன் வெளியிலும் இருக்கேன் காலபுரமாக என்னையே செய்கிறார்கள் என்னைத்தான் எளிமே கிடையாது எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன் மற்ற தெய்வம் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிற ஊர்கள் இருக்க பின்னில் எங்கெங்கோ அவங்களுக்கு குடியிருப்பு இருக்கு நம்ம எப்படி ஒரு வீடு வாசல வச்சுக்கிட்டு குடியிருப்பு அது போல சாஸ்திரம் சொல்லப்படு தேவையில்லாம் அங்கே கூடியிருக்காங்க அவர் உத்தரவு போடுற இவர் தான் அதனால இந்த நிலையிலேயே ஜீவர்கள் என்னை உண்மையை தெரியாமலேயே மறைமுகமாக வணங்குகிறார்கள் நான் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அறுதி செய்கிறேன் என்பதை இந்த பாட்டில் சொல்லி முடிகிறார் ாகி நிற்கின்ற யானே எல்லா அவிமையர்க்கும் தேகம் பண்ணி அவற்றுள்ளு இதனாயினின் நிற்றாச்சையும் யாகம் எல்லாம் எனக் குறித்தே இயற்றுகின்றார் அவற்றில் அவர் பாகம் கொள்வே நான் அவற்றின் பயனும் கொடுக்கப்படுவேன் நான் இந்த பாட்டில் மூணு பாட்டினுடைய தொடர்ச்சியிலே விரிச்சே சொல்றார் ஏகனாகி நிற்கின்ற யானை நான் ஒருவன் தான் எங்க இருக்கேன் எல்லாருக்கும் இருக்கேன் ஒருவனாக இருந்து கொண்டு யானையை எல்லா இமையவருக்கும் தேகம் பண்ணி எல்லா தேவர்களுக்கும் அவர் சைடம் கொடுத்திருக்கேன் திதனாய் நிற்றலாய் அவர்களை உறுதியாக இருக்க செய்திருக்கேன் அதனால செய்யும் யாகமெல்லாம் என குறித்தே ஏற்றுகின்றார் அவர்களுக்கு அந்தந்த இடம் கொடுத்துருக்கேன் இங்கே யாரும் செய்வே அவங்களுக்கு தெரியாது நான் தான் தகவல் கொடுக்குறேன் இப்போ அந்த அரசாங்கம் செய்த நமக்கு என்ன தெரியுது தெரியுதா பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிறோம் ரேடியோ செய்தி செய்தித்தாள்தான் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாம் தெரியுமா சென்னையிலையோ டெல்லியிலையோ நடக்கிற பார்லிமெண்ட்டியோ நமக்கு என்ன தெரியுது சொல்லுமா பேசிக்கிறாங்க நம்ம போய் பார்க்குறோமா நம்ம இருக்கோம் அவங்களும் இருக்காங்க தெரியாது இப்போ எல்லாம் தெரியப்படுது எது எது டிவி அல்ல பத்திரிக்கை அல்லது ரேடியோ இதுதான் தெரியப்படுது இல்லையா நாம் நேரில் பார்க்கறதே இல்லை கிடையாது கிடையாது நமக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் சம்மந்தம் போலவே பேசலாம் நேரில் பார்த்த மாதிரி பேசியிருக்கோம் நேரில் ஏன் பத்திரிக்கை படித்தா நேரில் பார்த்ததே இருக்கும் ஒருத்தர் சொல்ல கேட்டால் நேர் மாதிரி தான் இருக்கும் படித்தவங்க சொல்றாங்க படிக்க அவங்க கேட்டுக்கிறாங்க அப்போ கூட அவங்களுக்கு மேலும் பார்த்த மாதிரி தான் இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் தகவல் வந்தா தான் தெரியுதவள் தகவல் தெரியுமா தெரியவே தெரியாது அப்படி போல தேவலில் அங்கே திடமாக வச்சிருக்கேன் அவனுக்கு தெரியாது நானே தகவல் கொடுக்குறேங்கிறார் அதான் எல்லா இமயவர்க்கும் தேகம் பண்ணி அவற்றிலே திதனாய் நிட்டலாய் செய்யும் நான் தான் செஞ்சிருக்கேன் அங்கங்கே இருங்கப்பா அப்படின்ட்டு அப்படி யாகம் எல்லாம் எனக்கு ஒருத்தையே ஏற்றுகின்றார் எல்லாம் செய்யறது என்ன கடவுள்னு போய்தான் செய்கிறான் கடவுளுக்கு தெய்வத்துக்கு தான் செய்கிறான் அது தெய்வம் பேர் நான் தான் தெய்வங்கள் எல்லாம் அங்கே இருக்க அவங்களுக்கு தெரியாது அப்புறம் நான் தான் கொண்டு போய் தகவல் கொடுக்குறேன் அவங்களுக்கு அதோட அவிர்வாகம் கொள்வேன் நான் அது போடக்கூடிய அவிர்வாகம் அதாவது சமத்துகள் அதெல்லாம் போடுறாங்கல்ல பிரசாதங்கள்லாம் போடுவாங்க என்னென்ன யாகமோ அதுக்கு தான் போடுவாங்க அப்புறம் பூணாவதுன்னு போடுவாங்க நெய் சம்பந்தமாக போடுறாங்க அது அவிர்வாகம்னு பேர் அவிர்வாகம் கொள்வேன் நான் நான்தான் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால அவற்றின் பயனும் கொடுப்பவன் கொடுக்கப்படுவேன் நான் நான் தான் கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் அவள் தகவல் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குன்னு இப்போ தப்பால்ல மணியார் நமக்கு தெரிஞ்சவங்க அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் நமக்கு தகவல் தெரியும் அது உலாசம் இருக்கிறதுனால முன்னபடி தெரியாம கொடுத்துட்டு போகிறான் ரூபா யாரை பண்ணிடுறேன் சரிந்தா வாங்கிக்க என்னையா பாருங்க யாரோ போட்டு ஆளுங்க அப்படியா சரி கொண்டாங்கிறோம் எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் என் பணம் அனுப்புகிறான் அப்படின் தந்தை அனுப்புகிறான் எங்கேயோ தெரியாதோன்னு நான் கொடுத்துட்டு போகிறான் அதை நம்ம இது என்ன அர்த்தம் அப்படி செய்யலாமா அப்படி என்ன ஒரு ஏக்கரை நடக்குது அங்கேயே சபால் ஒரு ஏக்கரை நடக்குது இல்லைன்னா முடியாது அப்படி போல் தபாலா எங்கே இருக்குது உலகம் பரா இருக்குது உலகத்தில் எங்கே வந்து தகவல் அனுப்பலாம் ஆனால் ஜலங்கள் எல்லா உலகம் பூரா பரவையில்லை அங்கங்கே இருக்காங்க இதன் மூலமாக தகவல் கொள்றாங்க அதே போல தான் அவங்கவுங்க அந்தந்த லோகங்களில் கர்மத்துக்கேடாக ஜீவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பதினாறு லோகங்களில் அவர்களுக்கெல்லாம் தகவல் ஈஸ்வரன் தான் அவர் தான் காரணப்படுமோ அங்கங்கிருந்து கொண்டு தகவல் கொடுக்குறாங்க இப்படி கொடுக்குற தகவல்கள் நல்லபடியாக இருந்தாங்க நல்ல பலன் கிடைக்கும் கெட்ட அந்த கெட்ட பலன்தான் கிடைக்கும் மணியார் ஐம்பது ரூபா கூட ஐம்பது தான் கொடுப்பானே வழியை அதில் கூட அவனுக்கு ஒரு ரூபா கொடுக்கணும் இல்லை என்ன முடியாது ஐம்பது ரூபா கொடுத்தேன்னு ஐநூறுரூவா கொடுக்கக்கூடாதா என்னையா ஐம்பது கூட செலவு கட்டாது என்னக்கா கொடுப்பானா ரொம்ப செலவாக இருக்கு ஐம்பது ரூபா இருந்தால் நல்லது தான் ஐநூறுரூபா காலம் போகும்போறேன் இன்றைக்கி செலவு அதிகமாக இருக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு போப்பா அப்படியே ப நிறைய வச்சுட்டு உடைப்பா அப்படின் உட்கில்லப்பா என்னமோ எத்தனை பேர் கொடுக்குறோம் சீட்டு பார்வோட இருக்கு மரியாதை அப்படியும் பண்ண வழியாக கொடுப்பானா சரி ஐம்பது ரூபா ஒரு ரூபா கொடுத்தேன் எனக்கு ஐநூறுரூவா கொடு நூறுபா கொடுக்குறேன் ஐயா கொடியா அப்படின்னு கொடுப்பானா அப்போ கொடுக்க மாட்டான் இருபது ரூபா கொடுக்க வேண்டானு போனான் போய்யா நான் போகிறேன்னு போறான்னு அப்படியே நூறுரூவா கொடுக்க ஐநூறுபா கொடுக்க மாட்டான் ஏன் ஐநூறு கொடுக்கணும் மற்ற கொண்டு இப்படி கொடுத்துருப்பான்னா அவன் போல போயிட்டு போகிறப்ப அதுபோல் ஈஸ்வரன் அங்கங்கே உள்ளவர்களுக்கு அயிர்பாத்தையில் ஏற்றுக்கொண்டு அங்கே தவளை அனுப்புறாள் அனுப்பி இந்தாப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி பலன் கொடு அப்படின்னு உத்தரவு போடுறார் சரி பலன் கொடுக்குறேன் நான் எவ்வளோப்பா செஞ்சோம் அவ்வளோதான் கிடைக்கும் நான் அதிகமாக செஞ்சிட்டேன் எனக்கு அதிகமாக வேணுமென்னா எங்கே போகிறது நீ செஞ்சதுக்கு அவ்வளோதான் அது எனக்கு தெரியும் அதிகமாக பண்ணது பண்ணாது அப்படிங்கிற நிலை இருக்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரன் செய்கிறான்னு அர்த்தன் ஆனால் அவரோட நீ ஏமாற்ற முடியாது தபால்காரன் ஏமாற்ற முடியுமா இல்லை பிடிக்க முடியுமா ரெண்டு அடியை உதவ கொடுத்து அந்த எடுக்க முடியுமா ஒன்றும் செய்யக்கூடாது செய்ய முடியாது அப்படியே கம்பின போல அவள் அவன் அது மொழியெல்லாம் நடக்கும் இதுக்கு காரணம் என்ன தப்பா லௌகிகத்தில் தபால் இயக்கம் ஒன்று நடக்கிறது போல அது என்ன ஏத்தனா இயக்கம் பாருங்க அங்கேருந்து வண்டியில் ஏற்றுவாங்க அங்கே போட்டுவான் ரயிலில் வரும் பஸ்ஸில் வரும் அங்கிருந்து இறக்கு வரான் பிரித்து போடுவான் ஒருத்தன் அங்கேருந்து வண்டியில் ஏற்றி விடுவாங்க ஒருத்தன் கொடுக்குறவங்க கடைசி தான் வித்திரம் நடக்குது நமக்கு தெரியாமே ஆனாலும் எங்கள் அப்பா தவால் போட்டார் எங்கள் தாத்தா தப்பா போட்டால் ஜோலிக்கிறான் அவ்வளோதான் எது தெரியும் அது வேற எதுவும் தெரியாது இவ்வளவு லெகிக்க விவகாரங்கள்லயே ஒரு இயக்கம் நடக்க இடையில அதே இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த காரணபுரம்தான் இத்தனை ஆட்டி படைக்கிறார் அவர் தான் எல்லாருக்கும் காரணம் ஆகவே அவர் சொல்ற யாகம் செய்ய செய்ய முதலியை நான் பார்த்து கொண்டிருக்க நான் தான் ஆயிரரூபாவும் நான் தான் எடுத்துக்கிறேன் பலன் நான் தான் கொடுக்குறேன் ஆனால் அவர் தகவல் கொடுக்குறேன் அவர்கள் மூலமாக பலன் கொடுக்க உத்தரவு ஓடுகிறேன் உத்தரவு ஓடும்போது அவர்கள் நிறையா வந்து கொடுக்குறது இல்லை அவர்கள்லாம் நடுமுறை தான் கொடுப்பாரு நீ ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார் இடம் உண்மை அந்த உண்மை தெரிஞ்சால் தான் அதே புரிஞ்சுன்னு அர்த்தம் இல்லை இல்லை அதெல்லாம் ஏதப்பானா நாங்கள் சண்டி ஓகம் பண்றோம் சண்டி தேவியே வந்து சாப்பிட போகுது அப்படின்னாக்கா உண்மை தெரியாது அர்த்தம் எங்கேயா சாப்பிடுது நெருப்பு தானே சாப்பிடுது நெருப்பு சண்டி தேவி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க சரி இருக்கட்டும் ஆனால் உண்மை தெரியாதுன்னு அர்த்தம் அதனால சொல்றார் இது இருக்கு இவ்வளவு இருக்கிறதுனா அத்தியத்துக்கு அதை அத்தியும் ஞானம் வரும் இல்லைன்னா ஞானம் வராது துவதம்தான் இருக்கும் கடவுள் ஒரு ஊரங்கிற நிச்சயம் வந்தால் அந்த ஒருவருக்கு ஐட்டான பிரம்மன் வரும் அது பிரம்மன் வந்தா தான் தொம்பது கூட தத்துவம் வரும் அவங்க பிரமா சொல்ல முடியும் தத்துவத்தி விளக்கம் கிடைக்கும் கண்டகார்களே இருந்துக்கிட்டு பரிசீலனம் புத்தி தான் இருக்கும் அகண்டி வர வராதுனால வந்து வந்துட்டு போறதில்லை அப்பியா பலண்ட விரியும் விரியே விரியா ஒரு பிச்சைக்காரனுக்கு பத்து காய்ச்சி கொடுக்கலாமனு நினைச்சாலும் பத்து காய்ச்சி எடுக்கிறது அஞ்சு காசு தான் ஒன்று ஏன் விரிகிறது இல்லை ஒரு ரூபா கொடுக்கலாமன்னு ஆசை இருக்கு பயிலுக்கு கை விடும் போது அரைரூபா தான் எடுக்கணும்னு மனசு சம்மதிக்குது ஆமாம் அரைரூபா கொடுக்கும்போது காராக இருக்கா போகிறாங்க கார் ரூபா கொடுக்குறாங்க மனசு கொட்டிக்கிட்டே போகுது விரிகிறதே இல்லை இந்த அல்ப பொருளுக்கே இந்த மாதிரி சுருக்கம் இருந்தால் அப்புறம் அவர் தச்சான பானுங்கிற நிச்சயம் எப்படி வரும் நீ சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க அவிர் பாகம் கொடு கொள்வேன் அவற்றின் பயனும் கொடுப்பவா கொடுக்கப்படுவேன் நான் ஆகவே ஒரு இறைவனே ஆங்காங்கிருந்து அப்படி அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆங்காங்கு உள்ள தெய்வங்களுக்கு உத்தரவு போடுகிறார் அந்த தெய்வங்கள் நேராக வந்து கொடுக்குறதில்லை அவள் அவன் அது முன்னாடி கொடுக்கிறான்னு இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டவண்ணா இறைவன் ஒருவன் தான் நிச்சய வேறுபடும் அது அவரால் தான் எல்லாரும் சீதி சம்பாதி திரும்ப நடக்குது என்ற இந்த மாதிரி ஒரு மன பரிபாவம் இருக்குமே ஆனால் அகண்ட பானம் உண்டான ஒரு பிறப்பும் இறைன் ஆவன் எந்த பிறப்பும் எனக்கு கிடையாது பக்தர்களுக்கு என்னைத் தவிர மற்றவர்களுக்கு தான் பிறப்பிருப்பலையே காணப்படுவா எனக்கு எந்த பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இலகில் அத்தினுக்கு ஆதி நான் விளங்கொண்டிருந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருப்போ நான் தான் அது மட்டுமா அதை துடைப்பவன் நான் அதை நாசெய்பன் நான் தான் முதல்ல புறப்பன் நான் அதை காப்பாற்றுவன் நான் தான் அதை செடி சம்மாரம் நான் தான் பண்றேன் முழுது அளிப்பன் நான் இந்த மூன்று தொழில்களை முழுமையாக செய்வோம் நானே அதன் பிறகு இப்படி செய்யறதுங்கள மாய உங்களை மயக்காதான் மயக்காங்கிற இணையல் அற்ற அதாவது விசாரித்து பார்க்கும் போது பக்தியினால் யாவர் சிலர் சத்தியமே அவர்களுக்கு சன்னிதி பண்ணிற்பன் நித்தம் முன்னாம் நால்வேத நிற்களாய் அறநெறிசேர் உத்தமராம் அவரேனும் ஒளிவரவே உணர் இல்லார் ஆறாது பாட்டு பக்தினால் அப்படின்னு சொன்னா நிஷ்காம் பக்தியின் பேரு நிஷ்காம் பக்தியினால் யாவர் சிலர் பரவு என பணிகின்றார் சத்தியமே அவர்களுக்கு சந்நிதி பண்ணான்னு இருப்பேன் உண்மையாக அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன் அல்லது கமிழ் பக்தினால் என்ன வச்சுட்டாலும் சரி கமிழ பக்தினால் யார் சிலர் பறவை பணிகின்றார் சத்தியமாக உண்மையாக அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன் என்று அர்த்தம் ஆக எந்த பக்தியினால யார் என்னை வழிபாடு செய்கிறாரோ அந்த பலன் கொடுக்கிறேன் அர்த்தம் அதனால் இங்கு நிசாம் பக்தி இருந்தால்தான் முழுமையாக தெரிந்து நிட்டன்மை நன்றாக படித்தவர்களாய் அருணை சேர் தன தர்மங்களை செய்து கொண்டு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட உத்தமராம் அவர் எனினும் ஒளிவர உணர்வில்ல பூர்ணமாக உணரமாட்டார்கள் இதனால நிஷாம்பகத்தி இல்லாத அர்த்தம் ஆக நிஷ்காம்பக்தி இருந்தா தான் பொண்ணு உணர முடியும் நிஷாம்பகத்தில் இல்லைன்னு சொன்னா காமி பக்தி இருந்தா படம் கிடைக்கும் அத்வைத கொள்கை பிடிபடாத அவருக்கு அத்வைதத்தை உணரக்கூடிய அகண்டாகாரத்தை உண்டாகாது திருப்தி ஆசனம் கிடைக்காது நாமரூபத்தை பிரித்து பார்க்க முடியாது அப்படி இல்லாதனால அவர்கள் சொல்லளவுல வாய்வேகாந்திகளை தவிர செயலில் அபியாசம் ஆக மாட்டார்கள் அதன் பிறகு ஆரோடாக முடியாது அபியாசம் ஆனால் ஆனா அப்புறமேல ஆறு ஆக முடியும் அதனால இவ்வளவு செயல்தெல்லாம் பூரா இந்த நாமரூபத்தை நீக்கி ஐஷ்டானத்தை பார்க்கறதுக்காக அபியாசம் இதெல்லாம் இதெல்லாம் பயிற்சி இந்த பக்ஷ்மி இவ்வளவு விரிவாக சொல்கிறார் ஆகவே உண்மையான நிஷ்காம பக்தியாக இருக்குமே அவர்களுக்கு இந்த வேதத்தினுடைய தாற்பயம் புரியும் தத்வைசி மகாபாரத்தினுடைய கொள்கையை அவர்கள் பிடிபடும் இல்லைன்னா பிடிபட பலன் உண்டு காதிம்பா செஞ்சாலும் சேரும் நிசாமம் செஞ்சால் பலன் உண்டு நிசாமி செய்தன் பலன் ஞானம் உண்டாகும் காதிமம் சேர்ந்தால் போகபாக தேவை உண்டாகும் அவ்வளோதான் என்னுடைய பலன் ரெண்டு பேரும் நான் கொடுக்கிறேன் அதில் எந்த விதமான இல்லை ஆனாலும் முழுமையாக உணரக்கூடியவர்கள் விஷாமைத்தவர்கள் தான் என்று சொல்லிவிடுகிறார் முறையவரரசர் மாதவம் சிறந்த வணிகர் தாமனத்தினால் வணங்கில் குறைவரு பரமானந்த மா பதத்தை கொடுப்பனான் குளமிலா வெந்த கரையூறும் குளத்தோராயனும் மகனை காலபாகத்திலே பெறுவர் இறையன வேனையே பக்தியால் மலர் திளைவிடாது இறைஞ்சும் இறைஞ்சுவார் ஆகிய விரீஸ்வரி கதையிலே பக்தி பேத்தியா நாலாவது அதில் ஏழாவது போட்டு பக்தி என்று சொல்வது பகவான் மேலே வைக்கிறது தான் பக்தி உண்மையான பக்தி ஏன்னு சொன்னால் சபஜன் எல்லாம் உடையவர் அவர் தான் அவரை தான் நான் வணங்கத்தக்கவர் மற்றவர்களெல்லாம் வணங்க வேண்டியதுதான் அத்தகைய இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி அவரே சொல்லிட்டு வர்றார் அந்த அத்தியாய இந்த அத்தியாயத்தில் அவருடைய மகிமையை சொல்கிறார் மறைந்தவர் அரசர் மாதவம் சிறந்த வணிகர் தான் மனத்தினால் வணங்கில் மறைந்தவர் பிராமணர்கள் அல்லது யஜ்யகர்த்தாக்கள் அரசர் லட்சும கர்த்தாக்கள் உலகத்தை ஆள்பவர்கள் மாதவம் சிறந்த வணிகர் சிரேஷ்டம் பொருந்திய தவாழ்க்கை மேற்கொள்ளு கொள்ள தகுதியுடைய வணிகர் மூன்றாவது இனத்தவர் த மனத்தினால் அவர்களெல்லாம் மனதினாலே வணங்கில் தியானம் செய்வாரையானால் குறைவு அரு பரமானந்தமாம் பதத்தை கொடுப்பேன் அவர்கள் என்னையே மனதிலே வைத்து யானும் சோழானால் குறைவில்லாத மேலான ஆனந்தமாகிய பரமானந்தே கொடுப்பேன் அதான் பலன் காலப்புறமாக உபாசனை பண்ணால் கிடைக்கும்னு அர்த்தம் காரிபூரமாக கருதிக்கொண்டு செய்தாலும் கூட பலன் கிடைக்கும் ஆனாலும் ஞானம் கிடைக்காது அப்படி இருக்கிறதுனால அப்போ கேள்வி இடையில ஒன்று மூணு வரலாம் சொல்லி விட்டீங்க அப்புறம் நாலா அஞ்சம் சொல்றாங்களே அவர்கள இல்லையா அண்ணா அவர்களும் உள்ளனர் குளமில்லாமல் எந்த கரையோரம் எந்த குளமும் சாராதவர்கள் கரையோரம் குற்றம் போட்டீங்க பொருந்தியா குலத்தவர்கள் கேள்மக்கள் ாலும்ூட அதனை காலபாகத்திலே பெறுவரும் அவர்களும் ஒரு காலத்திலே அடைய முடியும் பக்தி செய்வார்கள் ஆனால் இறை பக்தியால் மலரிட்டு நான் பரமேஸ்வரன் என்னை விட வேறில்லை என்று என்னையே பிரிநிலையாகும் வேறு எதையும் செய்யப்பட பக்தியால் காமி பக்தியால் செய்தால் பகவான் கிடைக்கும் ஸ்கா பக்தியால் செஞ்சாக்க ஞானம் கிடைக்கும் மலரிட்டு இடைவிடாது இறைஞ்சுவர் ஆகிய கிடைக்கும் இதில் யாருக்கு குலமையில எந்த கரைவரும் குளத்துவராக கிடைக்கும் சொல்லப்படும் இது புராணங்களில் பார்க்குறோம் நந்தனர் கீழ் குளந்தான் அவர்கள் மூத்தி அடைஞ்சால் சொல்லப்படுது திருப்பானவர் கீழ்வளம் அவள் நாராயண்கிட்ட போய் ஐக்கியமாயிட்டான்னு சொல்லப்படுது ஆகவே பக்தி தான் காரணம்னு சொன்னார் ஒடி அத்தனியோ இருக்குது ஆகவே இந்த பாட்டில் மலரிட்டு இடைவிடாது இறைஞ்சோர் ஆகியில் ஆகியனு சொல்வது அறுதிப்பொருள் செய்ய மாட்டாங்க சாமானிய மக்கள்கள்லாம் பக்தி வந்துடாது ஒரு கால் செய்வாரங்கள்லாம் முஞ்சினு தொலைச்சது மேன் மக்களுக்கே வர்றதில்லை கீழ் மக்கள் என்ன வரப்போகுது அதனால அப்படி செய்தால் என்ற அர்த்தம் அறுதி பொருள் அர்த்தம் கிடைக்கும் என்பது பார்த்து பொழுதிலவாறு என்னுடைய பக்தர் ஒரு காலம் அழிவிடர்கள் என்றடியிலே அறிதல் உற்று அன்பனை எனை தொழுதல் உற்றோர் ஒளி எழிகள் எனையே இவள் உற்ற எட்டாம் ஆட்டில் அந்த பக்தியை முன்னே சொல்லியிருக்கேன் ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாம் பாட்டு எடுத்து பாடுங்க பக்தர் என்னுடைய பக்தர்கள் அவர்கள் ஒரு காலம் அழிவுலர்கள் நாசமடைய மாட்டார்கள் என்று அடியிலே ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது பாட்டிலே அரைந்து அறிதவிட்கிறேன் சொல்லியிருக்கிறேன் படிங்கே யாரையும் சமந்தப்படாமல் குடிநீர் தொன்மையவர்கள் சேட்டம் புரிஞ்சவர்கள் எத்தனை நூறு கோடி கற்பங்கள் தான் சென்றாலும் நூறு கோடி கர்ப்பங்கள் போனாலும் கூட மெய்த்தக மேலார் அவர் என்னுடைய ஐக்கியமான என்னிடத்திலிருந்து மீளமாட்டார்கள் என்ற விலங்கு மெய் அருளால் என்று என்னுடைய அருள் காரணமாக தேவை மாட்டார்கள் இத்தகையத்தனவே வேதம் இயம்பீசன் சொல்லுகிறது என்று முன்ன சொல்லியிருக்கிறேன் என்று சொல்ற என்று அடியிலே முன்ன ரெண்டு ஐம்பத்தி மூணில் அரைதல் உற்றேன் சொல்லியிருக்கிறேன் தொழுதவர் அன்பனையே அன்பனை என்னை தொழுதற்றோர் என் அன்பனை தொழுதவர் என்னை தொழுதற்றார் என்னை வணங்கலன்னாலும் பரவாயில்லை என்னோடய பக்தர்களையே வரங்கலாம் என்னை வணங்குமாறுதான் அர்த்தம் பண்ணார் அடியாரு கடியேன் அப்படிங்கிறார் பக்தர்களையே வணங்கலாம் போர் என்னை வணங்குதான் ஏற்றுக்கொள்கிறேங்கிறார் அதே மாதிரி ஒ இகழ்ும் எணியே இகழ்ார்கள் இல்லை பக்தர்கள் இகழறாங்களா என்ன இகழ்தா தான் அர்த்தம் அப்படிங்கிற புகழ்ந்தாக என்ன புகழ்றது இகழ்ந்தா என்னதான் இகழாங்க அதனால என்னை புகழ்ந்தாக என்ன புகழ்தான் நன்மை உண்டு இகழ்ந்தாக தீமை உண்டு அவங்களுக்கு இது புராணங்களில் சொல்லப்படுது திருவிழாக புராணத்தில் தர்ணிங்கிற அர்ச்சகர் விஷயம் தான் அவர் நக்கீரன் எதிர் பண்ணதுனால நான் முறையிடுறேன் இறைவா இது என் பாட்டில் நீ எழுதி கொடுத்த நான் கொண்டு போய் காட்டினேன் குற்றம் இருக்குன்னு சொல்லிவிட்டான் நான் என்ன பண்ணுறது போனால் போகட்டும் எனக்கு பணம் போச்சேன்னு ஒன்றும் இல்லை அதனால் பற்ற எனக்கு பணம் போச்சேன்னு கவலை கிடையாது நீ சத்தியவான் நீ அனாது கொட்டு தொட்டு தொட்டு இங்கே இருக்கிறாய் உள்ளே வாக்கு பொய்யன்னு சொன்னாக்க அடுத்தவங்க இல்லையா யார் நம்புவாங்க ஒன்றும் கும்பிடுவாங்களா பொய் சாமி யாராவது ஏற்றுக்குவாங்களா அதுதான் நான் சொல்ல வந்தேன் நீ வந்தாவோ அரேட்டை போஞ்சுட்டே புலவரலாம் வந்தார் அப்புறம் தொலைக்கு துணை தொலைப்பொருளாக வந்தாங்க அப்புறம் போனார் என்ன என்சிசினு தகுதி எழுந்தாயா அப்படின்னு என் சாக மாட்டார் பாருக்கு அதான் தெரியுமே அப்படி அதனால் என்னை இழந்தாக இழந்தவர் தான் அவ்வளோதான் போட்டினாக அவர்களை என்னை போட்டினாக அர்த்தம் கொண்டு நான் அவர்கள் நன்மை செய்வேன் அதே போல் எத்தனையோ இதே திருவண்ணாம இடைக்காலர் அவர் ராஜன் நிகழ்ந்துட்டான் அவர் கவி இவர் பெரிய புலவர் ராஜன் பாண்டியராஜன் அதற்கு அவர் பெரும் புலவர் ஒரு நூல் செய்து கொள்ளை காட்டினார் அவன் பொறாமல் படித்தவன் என்னை விட அதிகமாக இதன் ஊரில் கருத்து இருக்குது அண்ணன் போகலாமே இயலாமே மூணமாக இருந்துட்டான் கொஞ்ச நேரம் இருந்தால் பார்த்தா ஒன்றும் முடியல சரி இவன் நம்மளை அவமானப்படுத்திட்டான் ஒன்றும் நல்லாவே சொல்லிட்டேன் நல்லாவே சொல்லிட்டேன் ஒன்றுமெல்லாம் தெரிஞ்சுட்டேன் அவமானப்படுத்திட்டானே சரி சொக்கனாக்கிட்டே போனார் ஏ சொக்கனாதான் இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்திட்டேன் உனக்கு சம்மந்தமெல்லாம் சரி எனக்கு சம்மதம் தான் சொல்லி போய்ட்டேன் அவ என்ன பண்ணார் நான் போறேன் நீ என்ன நானும் கூட வர்றேன்பா அப்படின்னு வந்துட்டாரே வந்து அங்கேயே தங்கிட்டார் அப்புறம் இங்கே கோயிலில் லிங்கம் கிடையாது போயிடுச்சு அப்புறமேலே காலையில் பார்த்தா லிங்கமே இல்ல ராஜா தவல் போச்சு அடாடா என்ன காரணம் அல்ல தேடி தேடி பார்த்தாக்கா ஊர் கடைசியில் இருக்குது லிங்கம் என்ன காரணம் ஓ அப்போ தான் தெரிஞ்சு சேர்ந்த இடைக்கால அவமானப்படுத்துதான் காரணம் காரும் போய் கழிஞ்சு கூத்தாடி நீ பழி வந்துடணும் இடைக்கால கூப்பிட்டு மரியாதை பண்ணார் அவர் பழைய பிள்ளைங்க வந்துரு அப்படியெல்லாம் செய்வார் இன்னும் எத்தனையோ இருக்கு வயிற்று சம்பதாயத்தில் உண்டு திருமலை சி ஆழ்வார் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது அவர் சிஷியன் கணிகண்ணே எழுந்துட்டான் ராஜன் சரி நான் போகிறேன் அடையாப்ப நீயும் நானும் வர்றேன் கணிகண்ணன் போகிறான் நானும் போகிறேன் ஏ மணிவண்ணா நீயும் பாய்ச்சூட்டிட்டு வாங்க கூட முடியலை போயிட்டாங்க பெரும்பால் போயிட்டா ம் அப்புறம் அங்கே சாமி காணும் ஒன்றும் காணாம் அப்புறம் தான் விசாரித்தான் சரி இப்படி இருக்கு அப்புறம் வந்து கணியன் என்னை கூப்பிட்றதுனால சரி கூப்பிட்றான் ராஜன் கூப்பிட்றான் அப்போ போகலாம் சரி அந்த வெண் பசுக்கு அப்புறமா கலந்தாக பக்தான் பக்தகர் புகழ் என்று அன்பனை தொழுவார் அதாவது தொழுகவர் என் அன்பனையே அன்பனை என தொழுதலுற்றோர் ஒழிய இயல்வாரும் என்னை இயலுற்றார் என்பார் கலையாளார் யாவரினும் காயாதன் மலராதல் இளையாவல் நீராதல் என்றது நிலையாய பக்தியினால் நித்தமெனே வழிபடுவான் தலையாய வண்பன் எனக்கு யாவரினும் தான் எளியான் அமுதாபு சொல்றார் கலையாளர் பெரிய வித்வான்கள் கதையை படித்தவர்கள் அவர்களை விட யாரினும் பக்தர்களை பற்றி சொல்றேன் அவர் தான் இனிவர் எப்படி இருக்கணும் காயால் காயா காயா இருந்தாலும் சரி காயாதன் காயாதல் நடத்தணும் காயா இருந்தாலும் சரி மலராதல் மலரா இருந்தாலும் சரி இளையாதல் இலையா இருந்தாலும் சரி நீராதல் ஒண்ணு கடையில் தண்ணி இருந்தாலும் சரி இயன்றது பிரார்த்தனை சுவாமி கழித்தது கொண்டு என்பாலே இடத்துல பக்தியை கொண்டு நிலையாய பக்தியை நான் நித்தன் என்னை நாள்தோறும் வழிபடுவான் தலையாய் அவன் தான் மேலான பக்தன் மற்ற சொல்லப்பட்ட கலையாருக்கார் வித்வான்கள் அவர்களும் பக்தர்கள் ஆக மாட்டார்கள் எனக்கு யாரும் தான் இனி மற்ற பக்தர்களை விட இவன் தான் இனி இனிமையுடையவன் என்றான் இதே கருத்த பவாக்கீதன் சொல்ற போதலர் இலைகாய் நீரே பெற்றதே கொண்டு போற்றி காதலால் துரியவன்பர் தந்ததே கழித்து கொள்வன் ஆதலால் ஈவன் ஒருற்ப வேண்டவைகளே கொண்டு ஈதலாம் எனக்காய் தந்தால் என்னையே எய்தலாமால் அப்படிங்க அதனால இந்த கருத்தை அங்கேயும் சொல்கிறார் ஆக பகவத்கீதைக்கு அடிப்படையே ஈஸ்வர் கீதை தான் இதில் உள்ள கருத்து தான் அங்கே வழி விரிச்சு சொல்கிறார் அங்கே அவ்வளோதான் அப்படி அங்கே சொல்ல தூய அன்பர் தந்ததையை கழித்துக் கொள்வன் பக்தி இருக்கணும் அது இங்கே சொல்கிறார் அன்பன் நிலையாக பக்தியினால் நிலையாக மாறாமல் பக்தி இருக்கணும் ரெண்டு நாளைக்கு பூஜை பண்ணிட்டேன் ஒன்றும் பலன் வரல அப்புறம் வேறு கோயிலுக்கு போகலாமான்னு போனால் எந்த கோயிலும் ஒரே சாமி ஜாருக்குன்னு நினப்பில்லை ஒவ்வொரு கோயிலும் எவ்வளோக்காக நினைக்கிறாங்க சிதம்பரத்தில் உள்ள சாமி வேறு திருப்பையில் உள்ள சாமி வேறு பழனூரில் வேறு சாமி வேறுன்னு நினைக்கிறாங்க எப்படி டாக்டர் கிட்ட வைத்தியம் பண்ணும்போது நல்லா இருந்தாலும் வேடாக்கள் போகிறாங்கள்ல அப்படி போகலாம் இதெல்லாம் விபசார பக்தின்னு பேர் விபசாரம் விபச்சாரம் பிறட்சி வா பக்தி ஒரே பக்தி இல்லை இப்போ கும்பிடப்படாத கும்பிடணும் எது வேணா கும்பிடுங்க ஆனால் காரபுறம்னு பானபுணா எல்லாம் ஒன்று தான் எல்லா இடத்துலையும் ஒரே காரணபுரம் தான் நாம் கும்பிட்ற படங்களை பூஜை பண்ணுறோம் அது காரணபுரம் தான் இங்கே நாம் சங்கரை கும்பிட்றோம் சங்கராஜ் கும்பிட்றதுனால நமக்கு என்ன லாபம் காரணப்புறம் ஏற்றுக்குது சரி சங்கர் கும்பிடும் அத்தே தியானம் கொடுப்பான்னு கொடுக்குறாரு அதே நடக்குமா ஒரு அருள் என்ன இருஷம் நடக்குமா அப்புறம் குருமார்களுக்கெல்லாம் வழிபாடு பண்ணுறோம் குரு அங்கே குருமா உக்காந்தா இருக்காங்க அவங்க இல்லை அவருடைய உருவங்களை வைத்துக்கொண்டு வழிபாடு பண்ணுறோம் அப்போது அதே காணபுரமாக நினைக்கிறார் இப்போ குரு பக்தர்களாக இருக்காங்களா சரி அவர்களுக்கு குருவின் மூலமாக உபதேசம் செய்கிற மாதிரி உபதேசம் பண்ணுவோம் எல்லா விளக்கும் கொடுப்போம் குறி எப்படி இருந்தால் விலை கொடுப்பாரோ அப்படி கொடுப்போம் உள்ளே இருந்தே கொடுப்போம்னு கொடுப்பார் அதுதான் லாபம் அப்போ என்ன இந்த சாயம் படங்கள் எல்லாமே மனுசால் படம் வச்சு கும்பிட்றாங்க இது என்ன வரப்போகுதுனாக்க என்ன வரப்போகுது குரு குருமுகமாக நமக்கு எந்த லாபமோ அந்த லாபம் வரும் அவர் உபதேசம் பண்ணாமே வரும் அவ்வளோதான் லாபம் நம்ம வேண்டியதுதான் நமக்கு குரு உபதேஷம் பகவான ரெண்டு தான் வேணும் அது நடக்குது அப்புறம் அது இல்லாமல் மூர்த்தங்களை வச்சு கும்பிடப்படுறாங்க கும்பிடுறாங்க சரி சிவனோ விஷ்ணுவோ காளியோ மாரியம்மா கும்பிடுறாங்க அப்போ அதை கும்பிடும்போது அவங்க கோரிக்கை என்ன காமிமா இருந்தால் காமித்து கொடுக்குறாரு இந்த மாதிரி தேவனை கும்பிட்றவங்களாம் நிஷாம்பரத்து இருக்காது அதனால் காமி படுத்தான் அது வேணும் இது என்ன கேட்பாங்க ஆகவே நிஷ்கா பக்தி இல்லாத காயம் வைக்கிறதுனால சரி அதே கொடுப்போம்னு கொடுக்குறாங்க அவள் அவள் அது முன்னாடி கொடுக்கறது நேராக எதுக்கு யாரும் கொடுக்கறதில்ல அவர் கொடுக்குறதுன்னு கொள்ளுன்னு சொல்லப்பட்டதெல்லாம் இப்போ வெறும் பக்தர்களாக இருக்கணும் உலவுக்கு காட்டுவதற்காக சில சில நிமித்த நிமித்தங்களை செய்கிறது எல்லாரும் செய்கிறதில்லை உலகுக்கு எதப்போ சொன்னால் அந்த நிகழ்ச்சிகள் தரிமி இடைக்காலர் திருப்பானுவார் திருவிழாசுவர் ஆழ்வார் இதெல்லாம் உலகத்துக்கு காட்டுறதுக்காக சில சில நிகழ்ச்சிகள் நேரடியும் எல்லாரும் செய்ய வேண்டாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியான் அப்படிங்கிறது ஆகவே எங்கே எப்போ எப்படி கும்பிட்டு காணப்படும் உபாசினி தவிர வேறு கிடையாது அது எந்த உபாதியும் கும்பிடலாம் அது காமியமா கும்பிட்டாலும் சரி காமி பலன் கிடைக்கும் இஸ்லாமா கும்பிட்டவன் ஞானத்துக்கு ஏதுவாகும் எந்த ஒரு பாவனை இருக்குமே அவர்கள் உண்மையாக தெய்வத்தை உணர்ந்தவர்கள் அர்த்தம் அப்படி இல்லாதவர்கள்லாம் உணராதவர்கள் என்ற அர்த்தம் அதனால் இந்த அத்யதான வேணும்னு சொன்னேன் நிஷ்காம பக்தி இருக்கணும் காவிமாக இருக்காது படம் கோரி இருக்குமே ஆனால் அது காவி பக்து அதனால்தான் இப்போ நிஷ்கா பக்தி என்கிட்டே இருந்தால் சாப்பாடு என்னையா பண்ணுறது அது வந்து கேட்கணுமே அப்படின்னா பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் பிரார்த்தவனு அமைச்சிருக்கார் அவனால் முன் ஜென்மன் செஞ்ச புண்ணியபார்த்தியோட அது கொடுக்கும் ஆமாம் அது கொடுத்தா போதுமானா போதுமான் எனக்கு தான் வேணும் பத்திக்கலாம்னு சொல்லப்படாது போதுமான எவன் நினைக்கலாம் அவன்தான் மூச்சு போதாதென்னா முச்சு போதை பொருள விரும்புகிறான் அர்த்தம் அவன் தான் முடியும் போதுமானா ஞானம் வரும் போதாதன்னா ஞானம் வராது அஞ்ஞானம் தான் வரும் சித்திரப்பான போச்ச ஒரு நம்பர் போச்சு ஆனா முதல் செய்யும் போது நமக்கு வரலாம் ஆக்கிரமிழ் ஆக்கிரமிச்சம் செய்யலாம் ஆகவே ஆக்கிரம் இருக்காது கிடைச்சல் திருப்பி வரணும் அது பேர் உபாசனையும் அதுதான் கடிச்சல திருப்பி வரணும் இல்லைன்னா சந்தோஷத்துக்கு இலக்கணமே இல்லையா அதுதானே வேற இலக்கணம் கிடையாது கர்மானுசங்கள் திருப்பி சந்தோஷம் இல்லைன்னா துக்கம் தான் சந்திரம் தான் மனசுக்கு சந்தோஷம் சைச்சாலும் பானமாக துக்கம்தான் வரும் சமபாவனை உதாசீனம் இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் பழகினா தான் மூச்சன இல்லைன்னா புகுச்சுதான் அதனால இந்த பக்தியை பற்றி சொல்லாம் எது வேணால் கொடுக்கலாம் செய்யலாம் பகவானுக்கு கர்மானுசாரம் கிடைக்கிறது கொடுக்கலாம் சரி தண்ணி தான் ஊற்றி சொன்னார் இங்கே லட்சக்கெல்லாம் பணம் தண்ணி தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்துட்டேன் வருமானா அது வராது லோபக்கணவுன்னு போயிடாருக்கு இல்லா கொடுமைக்கு கிடைச்சது கொடுக்குன்னு சொல்லார் வழியா ஒரு பணம் இருக்கிறதுனால பணத்தை அது மாதிரி செஞ்சு தான் ஆகணும் அது என்ன அது சாஸ்திர விதிப்படுத்தாங்கன்னா அது வந்து கிடைச்சது செய்யணும்னு சொன்னது அதுக்கு எப்படியாவது செய்யுங்க அர்த்தம் நீ வச்சிக்கிட்டே செய்யலைன்னா அது இன்னொரு பக்கம் போயிடப்பறம் தர்மம் பண்ணலாம் அது அதுக்கு ஆளுங்க இருக்காங்க திருடாசிகள் சூது அப்புறம் நோய்கள் டாக்டர்கள் உடம்பு போலீஸ்காரங்க அப்புறம் இன்னும் கட்சிக்காரங்க அரசியல் கட்சிக்காரங்க எல்லாம் வந்துடுவாங்க போனால் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க பாடு திருடம் திருடம் வருவான் திருடெல்லாம் பாருங்க அது உத்தியோக தான் பெரும்பாலும் இருக்கும் லஞ்சம் வாங்குறம் வாங்குறம் பண்ண மாட்டேன் தர்மசந்தி இருந்தா லஞ்சம் வாங்க மாட்டாங்க எல்லா கொடுமையும் சொல்றது இருந்தால் செய்யத்த வேணும் அர்த்தம் அதுதான் சாஸ்திரங்கள்ல கொஞ்சமா செஞ்சு பழங்கு சொல்றேன் எட்டு நாட்டில் வச்சிருக்காங்க சம்பாதிக்கிறதுல அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் எழுவது சதவீதம் ஒன்று ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கிட்டு அந்த பணத்தை அப்படியே தர்மத்துக்கு என்ன தான் செய்வாங்கன்னு சொல்லி தங்க இப்படி சில விரிக்க மாட்டாங்க இப்படி பழகிறது அப்படி செஞ்சால் தான் அதுகளும் கொடுப்பாங்க யாராவது தர்மம் பண்ணுறாங்கன்னா அது அதுதான் அவங்களுக்கு பயில் கொடுமாட்டாங்க அப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சம் மனசு விரிதற்காக உபகரணம் அப்புறம் நாலு இடையில ஆளு ஜென்மத்தில் எல்லாம் கூட நான் வந்திருக்கு பின்னால் இப்போ வராது பழகிறதுக்காக ஒதுக்கிறது இல்லை மனசு வராது சம்மதிக்காது ஒதுக்கிட்டமுன்னா அந்த பணத்தை எடுக்க மாட்டாங்க எடுக்கக்கூடாது அவங்க எடுக்க மாட்டாங்க அது தர்மத்துக்கு என்ன ஒதுக்கணும் தர்மத்துக்கே செய்வாங்க அதனால கேட்டா கூட நாங்கள் ஒதுக்கணும் தீர்ந்து போச்சு அப்புறம் அடுத்த மாதம் வாங்க ரெண்டு மாதம் வாங்கலாம் பெரியடுவாங்க அவங்க அது தீர்ந்து போச்சம்மா படைத்தவனை படைத்தவர்க்கு பண்டை ஏமறை ஒளித்தவன் நான் தலையிலே குறவர்க்கும் குருபரண் துடைப்பவன் நான் அசுரர்களை தொல்லரத்தில் நின்றோரை இடர்படுமாறு ஒழித்தவர்க்கு இன்பம் அளித்திடுபவன் நான் பத்தாபர் சொல்றார் படைத்தவனை படைத்தவர்க்கு படைத்தவன் யாரே பிரம்மதேவன் எல்லாம் தேர்ச்சி பண்றார் அப்படி படைத்தவனை படைத்தவருக்கு பண்டையே மறைதனேன் நான் தான் படைத்தேன் படைத்தவனை படைத்தேன் நான் தான் பிரம்ம தேவனை உண்டாக்கினேன் அவருக்கு பண்டையே அவர் திருட்டு அவருக்கு நான் தான் வேதம் சொல்லிக் கொடுத்தேன் நாலு வேதங்கள் முதல் முதலாக அவர் தான் சொன்னார் அதன் பிறகு தான் மற்றவங்களுக்கெல்லாம் படிச்சுக்கிட்டாங்க அதனால்தான் வேதானே பேர் பிரம்மாவுக்கு பேருண்டு வேதா வேளத்தை ஓதியவர் வேலை சொன்னவர் அர்த்தம் வேலை பண்ண கர்மகாண்டம் ஆனாலும் படைத்தவனே படைத்தவர்க்கு படைத்த பிறகு பண்டையே அந்த காலத்தில் மறை அனைத்தும் வேதங்கள் அனைத்தும் கொடுத்தவன் நான் நான் தான் உத்தேசம் பண்ணேன் ஆதலின் எக்குறவருக்கும் குருவரன் நான் இந்த குருமார்கள் இருக்க வேலை இப்போ அவர் குருலாம் நான் தான் ஆதி குரு தட்சிணாமுரி ஆதி குரு அவருக்கும் ஆதி குரு அண்ணபிரகம் தான் தான் ஆகவே குருவரன் நான் குருவு மேலான குரு நானே அவரு முன்னாலே சொல்லிட்டு கர்மகாண்டம் தான் பிரதானம் கர்மபக்தி ஞானம் எல்லாம் அவருக்கு தெரியும் அதை கொண்டுதான் எல்லோரும் உலகத்தில் வேதத்தை அவர் விளம்பரப்படுனார் அப்படி இருக்கிறதுனால பிற்காலத்தில் வந்த குருமார் இருக்காங்களா அவருக்கு எல்லாம் குரு நான் தான் ஆதி குரு கிடையாது அசுரர்களை தொலைப்போன்னா பக்தர்கள் சாதுக்கள் சொல்ல பண்றாங்கல்ல அவரை நாசம் செய்வோம் நான் தான் தொல் அறத்தில் நின்றோரை இழப்படுமாறு ஒழித்து அனாதியா வந்த வேத மார்க்கத்தில் சன்மார்க்க இருக்கின்றர்படுமாறு துக்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அந்த வழியை ஒழித்து இடர்படும் அந்த வழியை ஒழித்து நாசம் செய்து அவர்களுக்கு அந்த பக்தர்களுக்கு இன்பம் அழித்து நான் அவளுக்கு சுகத்துக் கொடுக்க நான் தான் என்னுடைய பக்தர்களுக்கு நான் எல்லாவித வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுப்பேன் அவருடைய சக்தி என்று அனுக்கிற சிவபாவம் அனுகிரக சக்தி பக்தர்களுக்கே உரிய மற்றவர்கள் கிடையாது இதுபோல் தாய் தந்தை இருக்காங்க அந்த பல பிள்ளைகள் இருக்காங்க தாய் தந்தை இருக்கு ஒன்று ரெண்டு துஷ்ட குழந்தைலாம் போச்சு துஷ்ட குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுருவாங்க விசேஷமாக எதுவும் செய்ய மாட்டான் பாகம் போயிருக்கும்போது அவனுக்கு பாகம் கொடுத்துருவாங்க ஆனாலும் விசேஷமாக எதுவும் கொடுக்க மாட்டான் அவன் கேட்டால் கூட உனக்கு அதுதான் வாங்கிட்டு போ அப்படிம்மா அவன் மாதிரி பிரியம் கிடையாது துஷ்ட பயன் கொடுக்க வேண்டாம் கொடுத்து அதே போல இந்த புண்ணிய பாவத்துக்கு ஏடாக பிரார்த்தனை அமைச்சிருக்கார் அதுவரைக்கும் அந்த பலன் உண்டு விசேஷ பலன் கிடையாது விசேஷ என்ன அனுகிரக சக்தி ஆபத்து காலத்தில் பகவான் விதை ஞான மார்க்கத்துக்கு தகுதி மன்ற சாதனங்கள்லாம் கொடுக்கறது ஞானத்துக்கு விசேஷமான பேர் நிஷ்காம்பக்தி உண்டாக்குறது சாதனங்களை உண்டாக்குறது இதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது திடலுக்கு கிடையாது ஆகவே இது பக்தர்களுக்கே உரிய அல்லது கனக பக்தர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு புதுசாக அனுகிரகம் பண்ணுவார் நிஷாம்பக்தியாக இருந்தால் ஞானத்துக்கு இது பண்ணுவார் அதனால்தான் அவர்களுக்கு இடர்பாடு இடர்படும் ஆறு துக்கப்படக்கூடிய வழி எதா இருக்குமே ஆனால் அதை ஒழித்து நான் நினைவேன் அவர்களுக்கு இன்பம் அடைச்சிடுபவன் நான் அதனாலே துக்கத்தில் விடுபட்டு சுழ்த்துக் கொடுப்பான் நானே தான் அனுபவ சக்தி இருக்கேங்கிட்டேன் அப்படிங்கிறார் தங்கள் உற்பன் நான் ஒரு பிறப்பெணுக்கு ஏது நான் ஒரு பிறப்பும் இளநான் அவன் இலகில் அத்தினுக்கு ஆதி நான் அது துடைப்பவன் நான் அது புறப்பவன் நான் முழுதளிப்பவன் நான் நீதிதான் இணையற்ற மாயை செய்து நித்த நாயமார்பன் நான் பாட்டு மீண்டும் சொல்றார் ஓதும் யோகியர்கள் தங்கள் உற்பவம் ஒடிப்பவன் நான் சொல்லான் என்ற யோகிகள் சார யோகியா இருந்தாலும் சரி அல்லது அடையோகம் முதலான யோகியில் இருந்தாலும் சரி ஞான மார்க்கத்தில் வந்தவர்களுக்கு என்ன செய்யறேன் உற்பவம் பிறவிய நாசம் செய்கிறேன் ஏது நான் அப்படி வராது அஞ்சான் இருக்காங்களே கவி பக்தர்கள் அவளுக்கு மீண்டும் மீண்டும் பிறக்கிறதா வழிபண்ணுவேன் ஒரு பொருந்திய பிறப்பினுக்கும் ஏது நான் நான் ஒரு பிறப்பு இல்ல எனக்கு எந்த பிறப்பும் கிடையாது